ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் ஏகாதசிவிரதத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரும் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய ஆவிர்வாவத்தை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு அப்படி பகவானுடைய தேகத்திலிருந்து ஆவிர் கன்னிகா அந்த முரண்கிற ராட்சசனை அடித்து சம்ஹாரம் பண்ணினாள் அப்படி கீழே விழுந்த ராட்சஸனை பார்த்து பகவான் யார் இவனை அடித்தா பெரிய பலசாலியாச்சே இவன் சாமான்யமாக யாராலையும் அடிக்க முடியாதே யார் அடித்தாலும்னு பகவான் யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கன்னிகை பகவானை பகவானை பார்த்து நான் தான் அவனை அப்படின்னு சொன்ன உடனே பகவான் கேட்டுட்டு உபகாரஸ்வயாபத்ரே மம காருண்யாவதா தானவோ நிகத்தோது துஷ்டா சுரானான்ச்ச பயங்கரஹா பெரிய உபகாரம் அணிநேக்கம்மா நீ என் என் விஷயத்தில் பிரேமையோடு கூட இந்த இராட்சசனை அடிச்சிருக்க என்ன அடிச்சுட போகிறாரன்னு கவலைப்பட்டு நீ அடிச்சிருக்க ரொம்ப என்னுடைய திருப்திக்கு நீ பாத்திரமாக இருக்க உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு பகவான் கேட்கிறார் விஷ்ணோஸ்தத் வச்சனம் ஸ்ருவா தேவி வச்சனம் அப்ரவீத்து அப்போது அந்த கண்ணிக்கை பகவானுடைய வாக்கியத்தை கேட்டுட்டு பேசுகிறாள் ஏகாதசி இயம் விஷ்ணு சர்வசத்ரு விநாசினி மயாச்ச நிஹதோ தைத்தியா சுராணாம் திராசக்காரகா ஹே விஷ்ணு இன்றைய நான் ஆவிர் பிச்சிருக்கேன் தினம் இந்த ஏகாதசி திதி நான் ஏகாதசி திதியாக ஆவிர் பின் அப்படி நான் தான் அந்த இராட்சசனை சம்ஹாரம் பண்ணினேன் எதற்கு என்ன தேவதைகளையும் இந்த லோகத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்ததுனாலே நான் இவனை சம்ஹாரம் பண்ணினேன் அப்படின்னு அவள் சொல்லி எனக்கு நீங்கள் சில வரன்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாள் அப்போ பகவான் ப்ரூஹித்தம் வச்சன பதிரே எத்தே மனசி வர்த்ததே ததாமிச்ச நசந்தேகா சுராணாமப்பி துர்லபம் என்ன வேணும்னு நினைக்கிறேன் சொல்லு நான் கொடுக்க தயாராக இருக்கேன் சொல்லு கேழு அப்படின்ன எதி துஷ்டோசி மேதேவா சத்யமுக்தம் ஜனார்தனா எதிசத்தியம் ஜெகநாதா திஸ்ரோவாச்சோ ததஸ்வமே உங்களுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக இருக்கணும் என் விஷயத்திலே உங்களுக்கு பிரேம இருந்ததானால் நான் ஒரு வரம் கேட்கிறேன் சத்தியமேதன் மயாப்ரோக்தம் அவசியம் தவசூரதே சத்யம் கேழ் நீ எதை கேட்குறியோ நான் அப்படியே உனக்கு தரேன் அப்படின்னு பகவான் சொன்ன அப்போது அந்த கன்னிக்கையான மகாலட்சுமி கேட்டாள் திரைலோக்கியுவேஷ மன்வந்தரயுகேஷ்வபி அஹம் சிரியாநித்தியம் யாசியாம் குருமேவரம் மூன்று லோகங்கள்லேயும் அனைத்து யுகங்கள்லேயும் நான் தான் உங்களுக்கு பிரியபாத்திரமாக இருக்கணும் நீங்கள் என்ன அவதாரம் பண்ணினாலும் மகாலட்சுமியான நான்தான் உங்களுக்கு பத்னியாக இருக்கணும் திதி பிரதான மேவேஷா சர்வவிகன விநாசினி சர்வ பாபாபஹந்த்ரீ சா ஆயுர்பல விவர்தினீ இன்னொரு வரம் என்னென்னு கேட்டால் திதியிலேயே முக்கியமான திதியாக நான் ஆவிர் பவிச்ச திதியானது இருக்கணும் இந்த ஏகாதசி திதி சர்வ பாபாபஹந்த்ரீ சா இந்த ஏகாதசி திதி ஆனது விதமான பாபங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கணும் ஆயுர்பல விவர்தினி ஆயுஷையும் தேக ஆரோக்கியத்தையும் வளர்க்கும்படியாக இருக்கணும் உபோஷந்திமே மர்த்தியாக மகாபக்தியா ஜனார்தனா யார் இந்த ஏகாதசி திதியிலே அன்றைய தினம் செய்ய வேண்டியதான விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறாளோ சர்வசித்திர்பவேத்தேஷாம் எதிதுஷ்டோசி மாதவா அவர்களுக்கு மனசில் உள்ள அனைத்து விதமான சங்கல்பங்களும் நிறைவேறணும் அனைத்து சித்திகளும் அவர்களுக்கு கிடைக்கணும் இதைதான் நீங்கள் எனக்கு வரமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாள் அப்போது பகவான் எத்தொம்பதுசி கல்யாணி தற்சர்வஞ்ச பவிஷ்ய தர்மார்த்த காமமோட்சஞ்ச எஸ்துவேவம் கரிஷ்ய நீ எப்படி வரன் கேட்டையோ அது அப்படியே சத்தியமாக ஆக போகிறது தர்மார்த்த அஸ்ராமேவம் கரிஷதி இந்த ஏகாதசி திதியினுடைய பெருமை நீ சொல்றது மாதிரி அமையப்போகிறது அந்த ஏகாதசி திதியில் செய்ய வேண்டியதான விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சொல்லக்கூடியதான நான்கு விதமான புருஷார்த்தங்களும் அவர்களுக்கு சித்திக்கும் மம பக்தாச்சே லோக்கா ஏச்ச பக்தாஸ்தவாபிச்சா என்னுடைய பக்தர்கள்னு யார் எந்த லோகத்தில் இருந்தாலும் உன்னுடைய பக்தர்கள்தான் அவர்கள் அனைவரும் நம் இருவருக்குள்ளேயும் பக்தர்களே வித்தியாசம் இருக்க போகிறதில்ல சதுர்ஜிகேஷு விக்கியாத்தாக த்ரிலோகேஷுவை பரம் துவஞ்சபக்தா மகம்மன்யே ஏகாதசி விரதேஸ்திதாக என்னுடைய பக்தர்கள்னு யாரெல்லாம் உண்டோ அவர்கள் அனைவரும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தாகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான்கு யுகங்கள்லேயும் எந்த காலத்திலேயும் இந்த ஏகாதசி விரதங்கிறத அனைவரும் அனுஷ்டிக்கணும் அப்படி யார் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் சர்வதித்யுத்தமா உத்தமா தொஞ்ச மத்பிரசாதாத் பவிஷ்யசி எல்லா திதிகளை காட்டிலும் இந்த ஏகாதசி திதிக்கு ஒரு உயர்வை நான் சொல்கிறேன் ஏகாதசி திதியில் யார் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பிரசாதமானது பரிபூர்ணமாக சித்திக்கும் என்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏவமுக்துவா ததஸ்தான் தூ தத்தைவாந்தரதீயதா இப்படி பகவான் சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கன்னிகையான மகாலக்ஷ்மி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பகவானுடைய தேகத்திலேயே மறைஞ்சுட்டாள் வக்ஷஸ்தலத்தில் அப்போது பகவான் சந்தோஷப்பட்டு பிறகு அங்கேருந்து கிளம்பி வந்து சேர்ந்தார் பகவான் அப்படி ஆவிர் பவிச்சது இந்த ஏகாதசி திசியானது அதிலிருந்து தான் ஆரம்பமாச்சு இந்த ஏகாதசி தினத்தில் உபவாசம் இருந்து அனுஷ்டிக்கக்கூடியதான இந்த துவாதசி விரதம் அதில் மூன்று பிரதானங்கள் சொல்லப்படுறது அதாவது உபவாசம் இருக்கிறது சுத்தகா சுத்தமாக உபவாசம் இருக்கணும் ஜனார்தனான பகவானை பூஜிக்கணும் மறுநாளைக்கு பாரணை பண்ணணும் இது மூன்றும் பிரதானம் இந்த ஏகாதசி விரதத்தில் இது மூன்றில் இந்த பாரணைங்கிறது சரியான முறையில் செய்யலைன்னா அது இந்த விரதமே கைவிடப்பட்டு போயிடும் அது ஆகையினாலே இந்த பாறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி இந்த பாறணியினுடைய முக்கியத்துவத்தை இதே மகாபாரதத்திலே இன்னொரு சரித்திரம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் வியாசாச்சாரியாள் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்